ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு அப்துல்லா ரபியுள்ளார்கள் இரவு என் தந்தை அப்துல்லா ரபியுள்ளாஹும் அவர்கள் என்னை அழைத்து மகனே நபி தோடர்களில் கொல்லப்படுவோரில் முதல் நபராக இருப்பேன் என நான் கருதுகிறேன் நபி சல்லும் அலிஹிவாசல்லம் அவர்களை தவிர மற்ற மக்களின் உன்னை விட என்னிடம் மிக கண்ணியமானவராக எவரையும் நான் எனக்கு பின் விட்டு செல்லவில்லை எனக்கு கடன் உள்ளது அதை நல்ல முறையில் நிறைவேற்று உன் சகோதரிகளிடம் நல்ல நடந்து கொள் என்று கூறினார் காலையில் நான் எழுந்த போது முதல் நபராக அவர் இருந்தார் அவரின் கபிரிலே அவருடனேயே மற்றொருவரையும் சேர்த்து அடக்கம் செய்தேன் பின்பு தனியாக அவரை அடக்கம் செய்யாமல் வேறொருவருடன் சேர்த்து அடக்கம் செய்து விட்டோமே என உள்ளம் நிம்மதி இழந்தது அவரை தனியாக அடக்கம் செய்ய ஆறு மாதத்திற்கு பின் அவரின் கபரை தோன்றினேன் அப்போது அவர் அன்று அடக்கம் செய்யப்பட்டது போலவே இருந்தார் அவரின் காது மட்டும் சிதைந்திருந்தது உடனே புதிய கபரில் அவரை தனியாக அடக்கம் செய்தேன் புகாரி ஒன்று